அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழி அலந்தே சிமானுவேல் இந்த நாட்டு சிந்தனையின் தலைப்பு ஊக்குவித்தல் தோல்வியடைந்தவர்களை ஏளனம் செய்வதை அவர்களை ஊக்குவிப்பதில் ஈடுபட்டால் அவர்கள் தோல்வியை மறந்துவிடுவர் தொடர்ந்து செயல்பட்டு முன்னேறவும் துணிந்து விடுவர் வெற்றி பெறுகின்றவர்களை பாராட்டி புகழ்ந்தும் பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தியும் அவர்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறோம் எனவே அவர்கள் மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என முயல்கின்றனர் இதுபோலவே தோல்வியடைந்தவர்களை இகழ்ந்து பேசி பரிகசிக்கும் அவர்கள் மேலும் தன்னம்பிக்கையை இழந்து விடுகின்றனர் அதனால் மேலும் மேலும் தோல்விகளையே தழுவுகின்றனர் எனவே வெற்றி பெற்றவர்களை புகழ்ந்து பாராட்டுவதைப் போலவே தோல்வியடைந்தவர்களுடைய திறமையையும் வியந்து பாராட்டி புகழும் வழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கம் தோல்வியடைந்தவர்களின் மன புண்ணுக்கு நல்ல மருந்தாகவும் அமையும் சிந்திப்போம் ஊக்குவித்தலை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் நன்றி